ஓம் நமோவிதாம்பிராய்ஷிபோ மஹோ நமோ குருபியோபரோவாஹமஸ் ஓம் ஆய் மமாநே सर्वं வாக்ோமோலமிஷம் மாஹம்மரா மாகோத் மே அமேய உஷத்சுதர்மாயி சந்தூ சாந்தோகி உபனிஷத் எட்டாவது அத்தியாயம் மூணாவது ஹண்டம் முதல் மந்திரத்துலேருந்து படிக்கணும் தைமே சத்திய காமா அன்தா தேஷாகு சத்தியம் சாமனி தானம் यो, यो, यो न तमिह दर्शनाय लभते ये யோ யோய் பிரீத்த நசனா அது ஜீவ்ச்சதிச்சன்ன விந்திரியை சத்தா திணியம் நேற்றா உப்பரந்த விந்தேயு ஏமே சர்வா பிரியமோக்கம் நிந்தீ அனி பிரத்தூா சவாஷ आत्मा ஹதி தவம் ஹி திரு அஹர்ஹர்வாவி அேஷ சம்பிரீரா பரம் ஜோம் அப்போமய் தவாசியிர யமி தஹரவித்யா ஸ்துத்தி தான் படித்துக்கொண்டிருக்கிறோம் ஆக தஹரவித்யை பண்ணணும் தஹரவித்யினா ஹிருதயத்தில் இருக்கிற ஆகாசத்தை பற்றுக்கோடாக கொண்டு இறைவனை சிந்திக்க வேண்டும் அந்த இறைவனுடைய பெருமைகளெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றன கடைசியாக நாம் பார்த்தோம் பிரம்மனுக்கெல்லாம் எல்லாம் நிறைய லக்ஷணங்கள்லாம் பார்க்குறோம் அது பிரம்மன் அல்லது ஈஸ்வரன் அல்லது ஆத்மா எல்லாம் ஒன்று தான் ஆக ரெண்டையும் பிரிக்காமல் சேத்துன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் பிரிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம அந்த கான்டெக்ட்டை வச்சுன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கு எனக்குள்ளேயே இருக்கு இறைவன் எனக்குள் இருக்கிறார் இறைவனுக்குள் நான் இருக்கிறேன்னு சொல்கிறத விட எனக்குள்ளேயே என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே ஹதயாகாசத்துக்குள்ளேயே கடவுள் இருக்கிறார் துவைதந்தான் எனக்கு உள்ளே இறைவன் இருக்கிறார் எனக்கு வெளியே இறைவன் இருக்கிறார் எனக்கு உள்ளே இறைவன் இருக்கிறார் கடைசியில் முடிவு என்ன இறைவனாக நான் இருக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி அதுதான் முடிக்கணும் எனக்கு வெளியில் இருக்கிறான் இறைவன் சொல்லி பூஜை பண்றது ஒரு பா இது அங்க இங்கே ஊரூரா தெரியல கடைசியில் பார்த்தா என்னன்னா கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே இறைவன் எனக்குள்ளேயே இருக்கிறார் அவரை நான் கவனிக்கணும் அவரை கவனித்தா போகிறோம் எனக்கு எல்லாம் கிடைக்கும் எனக்கு எல்லாமே அவர் அவரை அவர் சத்திய காமன் எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார் என்ன காமச்சாரன் காமச்சாரன்னா என்ன அர்த்தம் தர்ம காமச்சாரா அப்படி போட்டுக்கணும் தர்ம காமச்சாரா ஏன்னா இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் தர்மானுஷ்டான் நினச்சதெல்லாம் நடக்கும்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அதர்மம்ல தர்ம காமச்சாரா அற வழியில் நான் எதெல்லாம் விரும்புகிறேனோ அத்தனையும் எனக்கு நடக்கும் ஆக இதை திரும்ப திரும்ப என்னத்துக்கு சாஸ்திரம் தொ கொஞ்சம் அப்படியே திரும்ப திரும்ப சொன்னால் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் உபனிஷத்தோட ஸ்டைல் அப்படி நம்மளும் அதை படிச்சுன்னு போயின்னு இருக்கோம் ஆக இது வெளி விஷயத்தில் போகிறதுனால மறைக்கப்பட்டிருக்கு அனிர்த்தாபிதானம் இது நமக்குள்ளே இருக்கும் மாபெரும் புதையல் இது ஹிரண்ய நிதி அது பார்த்தோம் அப்புறம் ஹிருதயம் ஹிருதயம்னாலே ஈஸ்வரன் தான் ஆக இறைவன் பாஹிய விஷயங்களால் அறியப்படாதவர் போல இருக்கிறார் அது ஒன்று அப்புறம் அவர் வந்து மாபெரும் செல்வமாக இருக்கிறார் செல்வம் போன்று இருக்கிறார் அதனாலதான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இறைவனை பாடுற போதெல்லாம் செல்வம் செல்வம் அப்படின்னா பாடியிருக்காங்க செல்வத்துக்கு செல்வம் அப்படின்னு இறைவனையே செல்வமா பாடியிருக்காங்க அடுத்தது இன்னொன்னு பார்த்தோம் ஹிருதயம்னாலே ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஹிருதயங்கிறதே ஈஸ்வரனை குறிக்கிறது ஹிருதி அயம் ஹிருதயம் அது பார்த்துட்டோம் அப்புறம் இன்னொரு பேரு சம்பிரசாதஹா மிகவும் தெளிவானவர் ஆழ்ந்த உறக்கத்தில் ஈஸ்வரன் ஈஸ்வரன் கிட்ட தான் நம்ம ஆக ஈஸ்வரன் சம்பிரசாதஹா அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஈஸ்வரனை உள்ள புரிஞ்சுக்கிறவன் ஈஸ்வரனோட ஐக்கியம் ஹயத்துக்குள்ள ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறவனுக்கு அதையும் சொல்லிவிட்டார் கேள்வி கேட்டிருக்கான் இந்த உடம்பு அழிஞ்சா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈஸ்வரனும் அழிஞ்சிடுவாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான் இந்த உடம்பு அழிஞ்சாலும் ஈஸ்வரன் அழிய மாட்டாருங்கிற பதில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஈஸ்வரன் இவனுக்கு அந்நியமாக இருக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆக இந்த உண்மையை புரிந்து கொண்டவன் சரீர தேகத்தில் நான்கிற புத்தியை விட்டுவிட்டு அந்த ஈஸ்வரனோடு தன்னை இணைத்து கொள்கிறான் ஸ்வேண ரூபேண அபினிஷ்பத்தியதே இது ஐக்கிய ஜீவபிரம்ம ஐக்கியத்தை தான் தெளிவாக சொல்லியிருக்கு ஆனால் இது உபாசனை மாதிரி சொல்லி இறைவனோடு கலந்து கொள்கிறான் இதுதான்ப்பா ஆத்மா அப்படின்னு சொன்னாராம் குரு இத்திக உவாச்சது அமிர்தம் அது அழியாதது சாவாதது அபயம் அச்சமற்றது இந்த உடம்பு இந்த உலக வாழ்க்கையில் அச்சம் இருக்குது இதுக்கு அழிவு இருக்குது உடலுக்கும் உலக வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் இருக்குது உள்ளத்துக்கும் மாறுதல் இருக்குது ஆனால் இது மாறாதது அச்சமற்றது அபயம் இதுவே அபயம் இதுவே என்னது அமிர்தம் இதெல்லாம் பேர் ஈஸ்வனுக்கு பேர் ஈஸ்வர அமிருத்தவரூபா ஈஸ்வர அபயஸ்வரூபா இதையும் போட்டுக்கணும் ஆக்சுவலாக அனிர்தாபிதானி அப்புறம் அடுத்தது ஹயம் சம்பிரசாத அமிரு அபய பரம் ஜோதி பரம் ஜோதி மேலான ஒளி பிரகாஷம் இப்படிலாம் நம்ம விற்பி எண்ணங்கள் இப்படி இருக்கும்படி பண்ணுறது இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் படித்தா நமக்கு இந்த எண்ணமே தான் மனசில் ஓடிண்டே இருக்கும் அந்த எண்ணம் இருந்தால் அது நமக்கு மனசுக்கு அமைதியையும் நிறைவையும் தரும் என்பதால் அவ்வாறு சொல்லப்படுகிறது அப்புறம் இன்னொன்று சொன்னார் கடிதேதி அதோட ஃபுல் ஸ்டாப் தஸ்ய ஹவா ஏத பிரணா நாம சத்யமிதி ஏத பிரணா நாம சத்தியமிதிக உவாச்ச ஆச்சாரியர் சொல்கிறார் அதுக்கு பேர் சத்தியம் இன்னொரு பேர் சொல்றார் இதெல்லாம் பிரம்மனுடைய ஸ்வரூபம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் மூணு சொல்லியிருக்கேன் உபாசனாஸ்துதி உபாசிய தேவதாயாக ஸ்வரூபம் அப்புறம் உபாஸ்ய தேவதாயாக மகிமா ஆ இதனுடைய லக்ஷணமாகவும் எடுத்துக்கலாம் மகிமையாகவும் எடுத்துக்கலாம் அஹசத்தியமி அடுத்தது தானிஹவா திரீணி சத்தமிதி தமதமத்தி தன்மத்தியம் எம் அனோர தரம் விகம் லோக்கமேதி தாஹத்தனீணா சத்தயமிதி தமயத்தி தன்மத்தியம் அம் தனயோ தம் அஹர்வா ஏம் வித் ஸ்வர்கோக்கமேதி தானிஹ வாராணி இந்த சத்யம்ங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சாதாரணமாக சத்தியம்னா என்ன பொய்ப்பேசாமல் இருக்கிறது உண்மை பேசுறது வாய்மை அதுதான் சத்தியம்னா எல்லோருக்கும் அதுதான் தெரியும் ட்ரூத் இஸ் காட் லவ் இஸ் காட் அப்படிங்கிற மாதிரி ட்ரூத் இஸ் காடுன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் பொய் பேசாமல் இருக்கிறது கடவுள்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க உண்மையே கடவுள் கடவுளே உண்மை அப்படிங்கிறதுக்கு பதிலாக உண்மையே கடவுள் உண்மைதான் கடவுள் ஆனால் அந்த உண்மைங்கிறது வாய்மை வேற உண்மை வேறையாம் தமிழில் ரெண்டு சொல் இருக்குது வாய்மை உண்மை வாய்மைன்னா ஒரு விஷயத்தை சொல்கிற போது அதில் பொய் கலக்காமல் இருந்தால் அதுக்கு பேர் வாய்மை வாயால் பேசுகிற போது பேச்சு ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி ஆஹா அங்கே சத்தியம்ங்கிறது வந்து வாயில் பேசுகிற நம்ம சொல்கிற தகவல் இன்னொருத்தருக்கு சொல்கிறது அதில் போய் கலந்திருக்கக்கூடாதுங்கிறது சத்தியம்னு ஒரு அர்த்தம் பழக்கத்தில் இருக்குது அது வாய்மை உண்மைங்கிறது என்னென்னா உள் ப்ளஸ் மை அது சாஸ்திரப்படி அது ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு இருப்புக்கு பெயர் சத்தியம் ஆஹா சாஸ்திரத்தில் சத்யத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு சத்து தியத்துன்னு இருக்கு சாபவத் நருத்தஞ்சித்தியமிச்சத்தை சத்ஞ்சான சத்தியமவத் சத்யச்ச அனத்தஞ்ச சத்யம் அபவத் அதாவது வாய்மையாகவும் பொய்மையாகவும் அந்த உண்மையே ஆயிற்று தமிழில் சொன்னால் இப்படி இருக்கும் வாய்மையாகவும் பொய்மையாகவும் அந்த உண்மையே ஆயிற்று உண்மைனா இருப்புன்னு அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாய்மை உண்மை வாய்மைங்கிறது பேச்சில் இருக்கிற பொய் கலக்காத தன்மை உண்மைங்கிறது தங்கத்தில் ந நகையில் தங்கம் உண்மை நகை உண்மை அல்ல நகைக்கு இரு நகை என்ற சொல்லுக்கு இருப்பு இல்லை தங்கம் என்ற சொல்லுக்கு இருப்பு இருக்கிறது நகையும் தங்கையும் தங்கமும் ஒன்றா வேறையான்னு கேட்டால் வேறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறேன்னு சொன்னால் என்ன ஆகும்னா புத்திசாலித்தனமாக நம்ம கேட்கணும் நகையை நீங்கள் வச்சுக்கோங்கோ தங்கத்தை எங்கிட்ட கொடுங்க நகையை நீங்கள் வச்சுக்கோங்கோ தங்கத்தை எங்கிட்ட கொடுங்க முடியுமா ஒன்றுன்னு சொன்னால் எதுக்கு நகைன்னு பேர் வச்சேம்போம் ஒன்றுன்னா தங்கம்னே சொல்லிட்டு போக வேண்டியதானே எதுக்கு நகைன்னு பேர் வச்சேன் வளையல்னு ஏன் பேர் வைக்கிறேன் மோதிரம்னு ஏன் பேர் வைக்கிற செயின்னு ஏன் பேர் வைக்கிற அப்படின்னு சொல்லு ஆக அங்கே சொற்கள் இரண்டு பொருள் ஒன்று ஆ நகைங்கிற சொல்லுக்கு இருப்பு இல்லை தங்கம்ங்கிற சொல்லுக்கு இருப்பு இருக்கிறது அப்புறம் இன்னும் டீப்பாக போகும் தங்கம்ங்கிற சொல்லுக்கு தங்கம் இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறது மாத்திரம்தான் உண்மை தங்கம்ங்கிறது ஒரு தோற்றம் இருப்பது உண்மை அல்ல இருப்பே உண்மை இது அறிவுக்கு மாத்திரம்தான் புரியும் நம்ம இந்திரியங்களுக்கெல்லாம் புலப்படுறது இருப்பது தான் இருப்பு அறிவுக்கு புலப்படுவது இருப்பது இந்திரியங்களுக்கு புலப்படும் இந்திரியங்களுக்கு புலப்படுவது எதுவோ அது இருப்பற்றது அறிவுக்கு புலப்படுவது எதுவோ அதுவே இருப்பு அது சத்தியம் சத்து தெத்துன்னா என்ன அர்த்தம்னா வியக்தம் அவ்வக்தம் சத்தியம்னா ட்ரூத்துன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சத்தியம்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு அர்த்தம் இருக்கு சத்துன்னு சொன்னா அதாவது தோற்றத்துக்கு வந்திருக்கிற நாம ரூபம் தோற்றத்துக்கு வராத நாம ரூபம் அவ்விய நாம ரூபம் வியக்தாம ரூபம் உதாரணம் சொல்லணும்னா டார்மெண்ட் ஃபார்முக்கு வந்து தியத்துன்னு பேரு மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு பேர் சத்துன்னு பேர் அந்த டார்மெண்ட் ஃபார்மில் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் பீஜ ரூபத்தில் இருக்கிறத என்ன சொல்கிறோம் அதை வந்து அவ்வக்த நாம ரூபம் வரும் இங்கே ஒரு த தங்க கட்டி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நகை பண்ண போகிறோன்னு சொன்னால் அந்த தங்க கட்டி எத்தனையோ நகை உருவாக போகிறது அத்தனையும் அதுக்குள்ளே உக்காந்துருக்கு இருக்குது அது தோற்றத்துக்கு வராத பெயர் வடிவம் இந்த நகை உருவாச்சுன்னா தோற்றத்துக்கு வந்த பெயர் வடிவம் ஒரு பாஷையில் சொல்லணும்னா தூக்கம் தியத்து விழிப்பும் கனவும் சத்து அதுலேயுமே பிராத்திபாசிக சத்தியம் வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியெலாம் பிரி அதெல்லாம் நான் சொல்லலை ரொம்ப குழப்பமாயிடும் அப்போது சத்தியம்னு சொன்னால் பேசுகிற பாஷை பாஷணம் சத்திய பாஷணம் அப்புறம் சத்தியம்ங்கிறது ஒரு லட்சணம் அப்புறம் சத்தியத்தே ரெண்டாக பிரித்தோம் ஆனால் சத்து தியத்துன்னு வேதமே பிரிக்கிறது தியத்துன்னு சொன்னால் காரணம் சத்துன்னு சொன்னால் காரியம் அவ்வக்தம் வியம் இப்படி இருக்கு சத்தியம்ங்கிறது ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் இங்கே இந்த காண்டெக்ட்டில் மீனிங் இது இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இந்த கான்டெக்ட்டில் என்ன பண்ணுறார் பாருங்கள் தானி தானிஹவா ஏதானி த்ரீ அக்ஷராணி இந்த சத்தியம் சொல்ல மூன்று எழுத்துக்கள் இருக்கின்றன அதாவது பிரம்மணஹா நாம அக்ஷராணி த்ரீ பிரம்மண த்ரீ அக்ஷராணி ஏதானி அந்த மூன்று அக்ஷரங்கள் இவைகள் அந்த மூன்று அப்படி படிக்கணும் தானி த்ரீ அக்ஷராணி ஏ ஹவைங்கிறது பிரசித்தம் அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இதே சிந்தனை நமக்கு தான் பாலிடிக்ஸும் ஃபேமிலி மேட்டரும் பேசிகிட்டே இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் ரிஷிகளுக்கெல்லாம் எப்போவே சிந்தனை என்னென்னா அந்த சத்தியத்தையே அவங்க சிந்தனை பண்ணுறாங்க அந்தர்முகமாகவே இருக்கிறதுனால அந்த ரிஷிகளுடைய வாக்கில் வர்றதெல்லாம் இப்படித்தான் இருக்குது தானி அக்ஷராணி த்ரீனி ஏதானி இவைகள் அது என்னது சத்தீயமி தீ சத்தியத்தை இந்த தீயெல்லாம் வந்து உச்சரிக்கிறதுக்காக ஈன்னு போட்டிருக்கு ச சத்து இல்லை ச இத் எம் அப்படிதான் போட்டுக்கணும் சாங்கிறது ஒன்று இத்துங்கிறது ஒன்று எம்ங்கிறது ஒன்று சீயமித்து எத்து சத்து தத் அமிருத்தம் வந்து எது சத்துங்கிற சத்துன்னு என்ன அர்த்தம் ச சா மாத்திரம் எடுத்துக்கணும் சா மாத்திரம் போட்டு மேலே ரெண்டு கமா இன்வெர்டட் கமாஸ் போட்டு அப்போ சா டு அமிர்தம் அழியாதது சாங்கிறது அழியாதது என்னது அழிவது இத்துங்கிறது அழிவது சாங்கிறது இம்மார்டல் இத்துங்கிறது மார்ட்டல் அழியாதது அழிவது எம் சம் எம்னு சொன்னா என்னன்னா கட்டுப்படுத்துவது நியச்சதி ஆடுவது வசப்படுத்துவது கட்டுப்படுத்துவதுங்கிறது சரியான வார்த்தை நெறிப்படுத்துவது ஈஸ்வரன் யாருன்னா சத்தியம் அழியாது அழியாததையும் அழிவதையும் கட்டுப்படுத்துபவர் இதுக்கு பிரமாணம் பதினஞ்சாவது அத்தியாயம் கடைசி புருஷோத்தம யோகத்தில் பதினஞ்சாம் அத்தியாயம் பகவத்கீதையில் लोके, ட்ராவிம புருஷோலோக்கே க்ஷரே கஷ் சர்வீத்தூட்ட உச்சமாகருஷ பரமாத்மேத்துதா யோலோக்கிவியை யரமத்தித்தராஸோக்கே வே புருஷோத்தம அப்படி சில வியாக்கியானம் சொல்றாங்க ஆனால் ஆதிசங்கர் அதெல்லாம் கோட் பண்ணலை கோட் பண்ணல அதை ஆசுதோஷானதா கோட் பண்ணியிருக்கார் ஆதிசங்கர் அது கோட் பண்ணலை வேற ஆச்சாரியர்கள் பண்ணிருக்கிறார்களான்னு தெரியாது ஆக அந்த சம் சான்னு சொன்னால் அழியாதது இத்து சொன்னால் அழிவது எம்னு சொன்னால் கட்டுப்படுத்துவர் அழிவையும் அழியாவற் அழியாததையும் கட்டுப்படுத்துபவர் நெறிப்படுத்துபவர் இது பல கோணங்களில் அர்த்தம் சொன்னாலும் விஷயம் இதுதான் அதாவது மாயையையும் ஜகத்தையும் ஆள்றவர் அப்படி சொல்லிட்டா சிம்பிளாயிடும் சா என்றால் மாயா இத்து என்றால் ஜகத் தோற்றத்துக்கு வந்திருக்க அதாவது அவ்வக்த சாங்கிறது அவ்வக்தநாம ரூபம் இத்துங்கிறது வியக்தாம ரூபம் ஏன்னா சாஸ்திரத்தில் அடிக்கடி அவ்வக்தத்தை வந்து அமிர்தம்னு சொல்ற பழக்கம் இருக்கு ஆகையினால ஆக தோற்றத்துக்கு வந்துள்ளதையும் தோற்றத்துக்கு வராததையும் கட்டுப்படுத்துபவர் கடவுள் அர்த்தம் மாயையும் உலகையும் ஆளுபவர் எம்னா கட்டுப்படுத்துகிறவர் அக சத்யம் அது வந்து எத் தீ தீன்னா என்ன அந்த இத்து தன் மர்த்தியம் மர்த்தியம்னா அழிவது அத எத் எம் தேன உபே எதேன உபே யச்சதி எந்த ஒரு தத்துவம் இரண்டையும் கட்டுப்படுத்துகிறதோ தஸ்மாத்து எம் எவன் ஒருவன் எதனை அஹரஹர்வா ஏவம் வித்து நாள்தோறும் நாள்தோறும் இந்த ஈஸ்வரங்கிட்ட தான் போகிறோம் நாள்தோறும் இந்த ஈஸ்வரனை எவன் தியானம் பண்ணுகிறானோ அவன் அந்த ஈஸ்வரனை அடைகிறான் ஸ்வர்க்கம் லோகமேதி அந்த ஈஸ்வரன் அல்லது பிரம்மன் அல்லது ஆத்மா பரமாத்மாவை அடைகிறான் ஆக இந்த மந்திரம் சத்தியங்கிற சப்தத்துக்கு நிர்வச்சனம் கொடுத்துருக்கு ஹிருத்ய ஹிருதயங்கிறதுக்கு எப்படி நிர்வச்ச நிர்வச்சனா நிருத்தம் ஆக ஹுதயம் சம்பிரசாதம் அப்புறம் அபயம் அமிர்தம் இங்கே என்ன பண்ணியிருக்கு சத்தியம் இந்த சொற்களை எல்லாம் ஞாபகம் வச்சுன்னு தியானம் பண்ணணும் இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும் இந்த மந்திரங்களை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுன்னு தியானம் பண்ணணும் அப்படி பண்ணினோம்னா இந்த மனசு நன்றாக ஒருமுகப்படும் மனசுக்கு பலம் ஏற்படும் சக்தி உண்டாகும் அதுதான் இதனுடைய விஷயம் ஆக இந்த கண்டத்தில் மொத்தம் அஞ்சு மந்திரம் பார்த்துட்டோம் அனிர்தாபிதான ஹிரண்ய ஹிரண்யநிதி ஹிருதய சம்பிரசாத சத்தியம் இடையில் அமிர்தம் அபயம்னு இருக்குது அதையும் சேர்த்துனுட்டோம் ஆக இதெல்லாம் என்னென்னா நாம் எந்த கடவுளை தியானம் பண்ணுறோமோ ஹிருதயத்துக்குள்ள அந்த கடவுளுடைய இலக்கணம் அந்த கடவுளுடைய பெருமையை நாம் உணர்கிறோம் உள்ளத்திற்குள் நினைக்கப்படும் இறைவனுடைய இலக்கணங்களும் அவருடைய பெருமையும் இதன் வாயிலாக சொல்லப்பட்டன சங்கராச்சாரியர் சொல்றார் இதெல்லாம் மகாபாகியம் நமக்குங்கிறார் இதம் அமிர்தத்வாதி தர்மவத்வம் மகாபாகியம் நமக்கு இப்படி எல்லாம் கிடைச்சிருக்கு தியானம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியார் மகாபாகியம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறார் சம்யத்தை இவஹி ஏதேனே தேம்மநாம அக்ஷரஸ்யாபி இதம்துவாதி தர்மவத்வம் மகாபாகியம் ஹிமுதநாமவத இந்த சொற்களே நமக்கு பாக்யத்தை கொடுக்கறது அந்த சொற்களை இறைவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி இதை புகழ்ந்து பேசுகிறார் ஆக இறைவனை எத் பாவயதி தத் பவதி எதை நீ ஆழ்ந்து எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் இறைவனையே எண்ணினால் இறைமயம் ஆவாய் பணத்தை எண்ணினால் பணமயம் ஆவாய் அதே மாதிரிதான் மண்ணை எண்ணினால் மண்மயம் பெண்ணை எண்ணினால் பெண்மயம் அப்புறம் என்னது அப்புறம் வந்து மண் பெண் பொன் ஆமாம் மூணு ஆசன மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அதெல்லாம் அது வந்து எதை நினைக்கிறானோ அது மயம் ஆயிடுறான் அதிலிருந்து விடுபட்டு இந்த பிரம்ம மயமாகறது இது வந்து உபாசனையாவே சொல்லப்படுது நான் அதையே நினச்சி அது மயம் ஆயிடுது இனி அடுத்த மந்தம் அடுத்த கண்டம் மேலும் இங்கே சிலதெல்லாம் சொல்லப்பட போகிறது பிரம்மச்சரியங்கிற ஒரு சாதனம் ரொம்ப அவசியம் இந்த தியானத்துக்கு என்றும் சொல்லப்பட இருக்கிறது மந்திரத்தை படிக்கலாம் அசேத்துர் எஷாம் லோகாநேத நைத்தகம் சேத்து அஹோரா தர நரா ந மருோக்கூத்தே பனாப்மா ஹேஷபிரமோக அசேத்து விதத்தி எஷாம் லோக்கா நைத்தும் சேத்து அகோராரோக்கோ சுக நுஷம்சே பாப்ம்தாப்மாக்க அள எ ஆ உக்த லக்ஷணஹா எஸ் சம்பிரசாதா இந்த சம்பிரசாதங்கிறதை எடுத்துட்டார் ஹதயம்னு எடுத்துக்கல மற்றதெல்லாம் எடுத்துக்கல அவருக்கு பிடிச்ச வேர்டு சம்பிரசாதஹான்னு தெரியறது ஆகையில உக்த லக்ஷணா சம்பிரசாதஹா ஈஸ்வரனுக்கு பேர் ஆத்மானா இங்கே ஈஸ்வரன் ஞாபகம் வச்சுக்கணும் எனக்குள்ள ஈஸ்வரனுக்கு கேர்னா நான் யாருன்னு கேள்வி கேட்கணும் ஆக்சுவலாக எனக்குள்ளே இருக்கார் ஈஸ்வரன் எனக்குங்கிற போது நம்ம என்ன மீனிங் பண்ணுறோம் எனக்குங்கிற போது இந்த இடத்துல உடம்பு தான் உடம்பு தான் உடம்புக்குள்ள ஹிருதயம் இருக்குது உடம்புக்குள்ள ஹிருதயம் இருக்குது ஹிரதயத்துக்குள்ள ஆகாசம் இருக்குது அந்த ஆகாஷ ரூபமாகவோ அந்த ஆகாஷத்துலையோ ஈஸ்வரனை நான் தியானம் பண்ணுறேன் எனக்குள்ளேங்கிற போது நான் என்ன மீன் பண்ணுறேன் உடம்பாகத்தான் மீன் பண்ணுறேன் ஆனால் நம்ம பாடம் முதல்ல படித்தது என்னது உயிர்னு படித்தோம் ஆனால் நிறைய பேருக்கு தேகந்தான் நான்கிற எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சாஸ்திரம் இந்த தேகாத்ம புத்தியை மனசில் வச்சுட்டே பேசுடுது தேகத்துக்குள்ள ஆத்மா வேறே ஆத்மாவுக்குள்ள ஈஸ்வரன் இருக்கார் இல்லாட்டி ஆத்மாவுக்கு வேறாக ஈஸ்வரன் இருக்கார் ஆத்மாவாகவே ஈஸ்வரன் இருக்கார் மூணுதான் ஆத்ம பின்னஹா ஆத்மாந்தரியாமி ஆத்மை ஆத்மாவுக்கு வேறாக இருக்கார் ஆத்மானா ஜீவன் இந்த இடத்துல உடம்பு ஆத்மாவாக இருக்கிறேன் ஆத்மான்னு சொன்ன ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்கு வேறாக பரமாத்மா இருக்கார் ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கார் அந்தரியாமியாக அப்புறம் ஜீவாத்மாவே பரமாத்மா பரமாத்மாவே ஜீத்மா திரும்ப திரும்ப சொல்லுவோம் ஜீவாத்மாவுக்கு வேற பரமாத்மா இருக்காருங்கிறது பரமாத்மா இருக்காருங்கிறது விசிஷ்டாத்வை தான் சேரும் அப்புறம் ஜீவாத்மாவே பரமாத்மா பரமாத்மாவே ஜீவாத்மாங்கிறது அத்வைத்தவாதா எதுக்கு இதை சொல்கிறோன்னு இந்த எனக்குள்ள இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற போது இந்த கான்டெக்டில் ஜீவாத்மாக்குள்ள இறைவன் இருக்காருங்கிறத்து சொல்லலை ஆனால் அது சொல்லாமல் இப்படி பேசுறது சரீரத்துக்குள்ள ஹிருதயம் இருக்கு ஹிரதயத்தில் ஆகாசம் இருக்கு ஆகாசத்தில் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு நான்கிறது தத்துவம் என்ன நான்கிறது இந்த இடத்துல உடம்பாத்தான் என்ன நம்ம எல்லாேருக்கும் ஸ்ட்ராங் ஐடென்டிஃபிகேஷன் எதில் இருக்குது ஷரீரத்துல தான் இருக்குது ஐ ஹாவ் பாடிங்கிறது இல்லை ஐ ஆம் பாடி தான் ஐ ஹேவ் பாடி இல்லை நான் உடலாக இருக்கிறேன்னு தான் நினைக்கிறோமே தவிர ஐ ஹேவ்ங்கிறது வரமாட்டேங்கிறதே ஆனால் அதை பக்குவப்படுத்துறது அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சொல்லும் சொல்லி வே வே சாஸ்திரத்தோட ப்ரசன்டேஷன் இப்படி இப்படி இருக்கும் ஒரு குரு இருந்தால் தான் அதை சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி சொல்ல முடியும் அதில் ஆச்சாரியருடைய வியாக்கியானம் உதவி பண்ணுறது இப்போ நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜீவாத்மாவை கான்சென்ட்ரேட் பண்ணுறோமா பரமாத்மாவை கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோமா நம்ம வந்து பரமாத்மாவை கவனிச்சுட்டுருக்கோம் நான் யாருங்கிறத கவனிக்கிறதை விட நாம் பரமாத்மாவை தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி தான் போயிட்டுருக்கு உபநேஷத்து அப்புறம் ஆனால் ஒன்று கடைசியில் என்ன பார்த்தோம் இதே உண்மையான ஸ்வரூபம்லாம் சொல்லப்பட்டது இந்த மந்திரத்தில் இந்த சம்பிரசாத மந்திரம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் இந்த மந்திரத்திலேயே இது ரொம்ப இது வரைக்கும் நம்ம இந்த நாலாவது மந்திரம் மூணாவது கண்டம் நாலாவது மந்திரம் அஸ்மாத் சரீராத் சமுத்யாய பரம்ஜோதிருபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபிநிஷ்பத்தியதேஷ ஆத்மேதிஹ உச்ச தது அமதம் அபயம் ஏதா பிரம்மேதி தசிய ஹவா ஏத பிரோ நாம சத்யமிதி அது ரொம்ப முக்கியம் அங்கே வந்து கிளீனாக ஐக்கியன்னு சொல்லியிருக்கு நானே தான் ஈஸ்வரன் ஈஸ்வரனேதான் நான்குற அத்வைத்த உபாசனா அத்வைத்த உபாசனா அத்வைதானம் இல்லை அத்வைத்த உபாசனா ரூபமா அத்வைத்த தியானம் அத்வைத்தியானம் இல்லை ரொம்ப பக்கத்தில் இருக்குது புத்தியை யூஸ் பண்ணினால் இது ஞானம் புத்தியை யூஸ் பண்ணல அப்படின்னா இது தியானம் அவ்வளோதான் இது உபாசனை அவ்வளோ பக்கத்தில் இருக்குது ரொம்ப சாஸ்திரத்தில் ஊரிண்டே இருந்தால் தான் அதை முடியும் இல்லாட்டியும் சும்மா சொல்கிறார் சுவாமின்னு தோணும் நல்லா ஊறிண்டே இருக்கணும் அதில் आत्मा।, इन्दा आत्मा आत्मा न जी आत्मा लोका नाम असंभे विधुति से सहा अभी उलक पड़ा அற பாதுகாப்பாக ஆண்டவன் இருக்கிறார் என்ன அழகான ஒரு இது பாரு சேது சேத்துகுன்னா சேதுகுனா சாதாரணமா என்ன அர்த்தம் கேட்டா சேது அர்த்தம் சேத்துகுன்னா பாலம் பிரிட்ஜ் இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா வரப்பு வரப்பு அதுக்கு பாண்டா இங்கிலீஷில் என்னது அது வரப்புன்னு அதை அது பாத்தி கட்டுறோமே பாத்தி கட்டுறோம் இல்லையா பண்டு ஆ வச்சுக்கோ பாண்டோ பண்டோ எனக்கு தெரியாது ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அவ்வளோ அந்த நெல் வயலில் வந்து சுத்தி வர அதை பாத்தி கட்டி அந்த பாத்தியில் வரப்பு இருக்கும் அந்த பாத்திக்கு உள்ள பயிர் இருக்கும் இன்றைக்கி காலம்புரை இங்கே ஒரு பெரிய வயல் பார்த்தேன் காலம்புரை போய் இந்த கொஞ்சம் தூரத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா நெல்லெல்லாம் காயறது மழை இல்லை பார்க்க கஷ்டமாக தான் இருந்தது போட்ட நெல்லெல்லாம் நல்லா வந்திருக்கு நல்லா வந்து காயிருது திருவேடகத்தில் எழுநூறு மரம் ஊட்டான் தென்னை மரம் போச்சு மழையில்லை காஞ்சிபுச்சு ஆற்றோரமாக இருக்கு சரி இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஆக எப்படி பாத்திக்குள்ளே நெல் பயிர் பண்ணினா அந்த பயிர் வந்து அதுக்குள்ளே தண்ணி தேங்கி நிற்கணும் அப்போத்தான் பயிர் வளரும் அது மாத்தமில்ல அதுக்கு ஹோல் பண்ண ரொம்ப தண்ணியும் தேங்கிடக்கூடாது கொஞ்சம் தண்ணி வெளியிலையும் போகணும் அது மாதிரி இறைவன் நம் வாழ்க்கைக்கு தர்ம சம்ரட்சகனாக இருக்கிறார் தர்ம கோப்தா கீதையில் அர்ஜுனன் ஸ்தோத்ரம் பகவான பார்த்து தோம் அவ்வய தர்ம கோப்தா அப்படிங்கிறோம் சாஸ்வத தர்ம கோப்தாங்கிறது சேத்துகு வித்ருதி வித்ருதின தர்ம சேத்து ரக்ஷக தர்ம ரக்ஷக ஈஸ்வரன் யாரு சமூகத்தினுடைய நியதிகளை காப்பவர் நேச்சுரல் போர்ஸ்ல இருக்கிற லாவை மெயின்டைன் பண்றவர் இயற்கையின் நியதிகளை ஆளுபவர் இயற்கை நியதிகளை ஆளுபவர் அவர் நம் உள்ளத்துக்குள்ள இருந்து சொல்றாங்க இல்லையா கான்சியன்ஸ் கான்சியஸ் இல்ல கொஞ்சம் தெரியும் அதெல்லாம் ஆகினால கான்சியன்ஸ்னா என்ன மனசாட்சி தன்னெஞ்சறிவது பொய்யற்க உள்ளுக்குள்ள இருந்து அவர் தர்மத்தை உணர்த்துறார் பொய் பேசாது தப்பு பண்ணாது உள்ள இருந்து சொல்றார் அவர் ஆ ஈஸ்வரன் யாரு உலகத்தினுடைய அதாவது நாம கடைபிடிக்கிற ஒழுக்கம் பிரபஞ்சத்தினுடைய நியத்தி இவற்றையெல்லாம் பாதுகாக்கின்றவர் வித்ருத்தின்னா நியதி விசேஷேண திருயத்தே திருத்திகினா என்னர்த்தம் உறுதினு தெரியும் நமக்கு வி திருத்திகி விசேஷேண திருத்திகி நன்றாக தாங்கிறார் தப்பு பண்ணினா எப்படி அடிப்பார் எப்போ அடிப்பார்ன்னு தெரியாது நல்லது பண்ணால் எப்போ நல்லதை கொடுப்பார் நமக்கு கொடுப்பாருன்னு தெரியாது அவர் உள்ளேயே இருக்கார் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த இறைவன் எங்கே இருக்காருன்னா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் மலர்மிசை ஏகினான் எத்தனை தடவை சொல்கிறது இதை நீ இருக்க வேண்டியிருக்கு இங்கே இருக்காரப்பா அங்க இங்கெல்லாம் பார்க்காதே உனக்குள்ளே இருந்துட்டு அதுதான் அந்தர்யாமின்னு பேர் அந்தர்யாமின்னா உள்ளே இருந்து வழி நடத்துபவர் அந்த யமயத்தி இத்தி அந்தர்யாமீ உள்ளே இருந்து நம்மை வழி நடத்துபவர் நம்மை அவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அவர் நம்மை வழி நடத்துவார் நம்மை சரியான வழியில் நடத்துவார் அதனால் அவருக்கு பேரு விதிருதி சேத்துவரட்சகா தர்ம ரட்சகா தர்ம சம்ரக்ஷகா அவர் கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்கிறது இல்லை நம்மளாவும் ஓய்வு எடுத்துக்கிறோம் இந்த பிரபஞ்ச நியத்தியெல்லாம் ஓய்வு எடுக்கிறது நம்ம உடம்பில் செல்லெல்லாம் ஓய்வாக எடுக்கிறது நம்ம தூங்குகிறோம் நம்ம உடம்புக்குள்ளே இயங்கி கொண்டு செல்லோ மூச்சு காத்தோ லப்டப்போ அது ரெஸ்டாக எடுக்கிறது வேலை பண்ணிகிட்டே இருக்குது நம்ம சோம்பேறியாக இருந்தாலும் அது வேலை நம்ம சுறுசுறுப்பா இருந்தாலும் அது வேலை பண்றது அதே மாதிரி பூமி சுத்திகிட்டே இருக்கு எல்லாம் நடக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது தான் சொல்றாருங்க ஆத்மா விதிருதி சேது எதுக்காக இப்படி நடந்துட்டு இருக்கணும்னா லோக்கானாம் ஏஷாம் லோக்கானாம் அசம்பேதாய ரொம்ப நல்ல வார்த்த இது வேதம்னா உங்களுக்கு தெரியும் பிளவு சம்பேதம்னா என்ன அர்த்தம் நல்லாவே பிரிஞ்சு போயிட்டாங்க கூட்டணியே வைக்க முடியாது அப்படின்னா புரியுது எந்த காரணத்தை கொண்டு கூட்டணி வைக்க முடியாது நல்லாவே பிரிஞ்சு விட்டாங்க அசம்பேதா அர்த்தம் பிரிக்கவே முடியாது இன்டக்ரேஷன் சொல்றாங்க இல்லையா அந்த இன்டக்ரேட்டட் அது வந்து அப்படியே பிரிக்க முடியாம சேந்திருக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கெட்டு போகாம இருக்கிறதுக்காக யதா யதா ஹி தர்மஸ் கிளானிற்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய அது நமக்கு தெரியாது அப்பப்போ அதை வந்து இது பண்ணிகிட்டே இருப்பார் ஆக தர்மம் கீழே போய் அதர்மம் மேலே வர்றபோது மறுபடியும் தட்டி சரி பண்ணுவார் ஆக இந்த உலகங்கள் பிளவுபட்டு போகாமல் இருப்பதற்காக இது ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதன் அவனிடமே அவன் பிளவுபட்டு போகாமல் இருப்பதற்கு அறம் தேவை நானே ஸ்பிளிட் ஆகாமல் இருக்கணும் எனக்குள்ள நானே ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஆகாமல் இருக்கிறதுனா என்ன பண்ண முடியும் நான் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணால் எங்கிட்ட ஸ்பிளிட்டு வராது நான் ஹிப்போக்ரஸியா இருக்க முடியாது டபுள் பர்சனாலிட்டியாக இருக்க முடியாது நான் தர்மத்தை கடைபிடிச்சா நான் ரெட்ட வேஷம் போடுறவனா வாழ முடியாது அது இருக்கு வாஸ்தவம் தான் ஆனா அது சரிப்படுத்தணும் ரெட்ட வேஷம் போட்டாலும் அடி கொடுத்து சரி பண்ணும் எட்ட வேஷம் போட விடாது எத்தனை நாளைக்கு போட முடியும் உள்ளொன்று வைத்து புறமொன்று எத்தனை நாளைக்கு நடக்க முடியும் ஆக அது ஒண்ணு ஃபேமிலி எல்லாம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு காப்பாற்றுறது எது ஃபேமிலியோட அசம்பேதத்துக்கு காரணம் என்ன கணவனும் மனைவியும் குழந்தைகளும் எல்லாரும் உறவுகளும் தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நோ டைவர்ஸ் பெரிய வாய்ப்பு இல்லை தர்மத்துக்காகத்தானே கல்யாணம் எல்லாம் வச்சாங்க பெரியவங்கள்லாம் இல்லாட்டி லிவிங் துகதர்னு இருக்கலாமே என்னெல்லாம புதுசாக வந்துருக்கு ட்ரை பண்ணுறாங்க தர்மத்துக்காகத்தான் குடும்பம் குடும்பம் பிளவுபடாமல் இருக்கிறதுக்கு தர்மம் அப்புறம் சமூகம் போயிட்டு போங்க பிரபஞ்ச நியத்தி நேச்சர் ஃபோர்ஸில் இருக்கிற லாஸ் எல்லாமே தர்மத்தை அதனால தான் வேத அழகாக சொல்றது தர்மோ விஸ்வசிரிஷ்டோகே தர்மிஷ்டம் பிரஜாபசற்பந்தி தர்மேண பாபம பனுததி தர்மே சர்வம் பிரதிஷ்டம் தர்மம் பரமம் வதந்தி தர்ம தர்ம தர்ம அறம் அறம் அறம் அடிக்கடி எல்லாரும் பெரியவங்கள்லாம் சொல்றது என்ன அதுதானே அவர் தான் அறத்தால் சமூகம் பிளவுபடாமல் பாதுகாக்கிறார் சட்ட திட்டங்கள் சமூகம் பிளவுபடாமல் சமூகத்தை பாதுகாக்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லாஸ் உண்மைதானே இப்ப இந்தியாவில் என்னவோ எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு சீரா போயிட்டு இருக்கேன் வாழ்க்கை அதுக்கு என்ன காரணம்னா நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் அதை சரியா ஃபாலோ பண்ணலைன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமோ அராஜகம் ராஜக்கம் அராஜகம் ராஜக்கம்னா என்ன அர்த்தம் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க இப்போ இங்கே ஆசிரமத்தில் ஏதாவது தப்பு நடந்தால் கேட்கறதுக்கு நான் இருக்கேன் முக்கியமானவங்க இருக்காங்க பொறுப்பில் இருக்காங்க அப்போது ராஜக்கம் கட்டுப்பட்டு நடக்கிறாங்க இருக்காரப்படையாட்டில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஒரே அராஜ அராஜகம்னா அரசன் இல்லாத நாடு தலைவன் இல்லாத இடம் அர்த்தம் தலைவன் இல்லாத இடத்துல அவன் நினைச்சபடி நடப்பான் அதுக்கு போய் தான் அ ராஜகம் படிக்க தெரியல அராஜகமாக இருக்குதுன்னு சொல்லிடுறோமே தவிர ஆள் இல்லை தப்பு பண்ணா அடி கிடைக்கும் இங்க இது இந்த சொன்னாங்க சவுதினா சவுதி அரேபியா அரேபியா நம்ம ஊர் மாதிரிய கசாபுலாம் வந்து முப்பத்தஞ்சு கோடி செலவு பண்ணி அப்புறம் தூக்கு போடுறது அங்கெல்லாம் தப்புனா விசாரணை பண்ணினால் வந்து பப்ளிக்கில் ஹேங்கிங் காலம்புற பத்து மணிக்கு எல்லாருக்கு முன்னாடி தூக்கு போடுறது முச்சந்தியில் திருடினான்னா எல்லாருக்கு முன்னாடி கையை வெட்டி விடுவான் திருடுவானா அப்புறம் ராஜக்கம் அதே ஆள் இங்கே வந்து எல்லாம் பண்ணுவான் ஏன்னா இங்கே ராஜக்கம் என்ன ராஜ கேட்க மாட்டாங்க இங்கே வந்து நிறைய டைம் வந்து நமக்கு ஃபு நான் அதெல்லாம் பேசலை போகிறோம் ஆஹா ஏ ஆத்மா சேத்துகு வித்ருதி ரொம்ப அழகான பதம் பாருங்கள் ஏஷாம் லோக்கானாம் பாருங்கள் இது வந்து ஈஸ்வர உபாசனையை சொல்கிறதா தர்மத்தை சொல்கிறதா ஈஸ்வர உபாசனையை சொல்கிற அதே சமயம் தர்மசாஸ்திரத்தின்னு சொல்கிறது ஈஸ்வரன் தர்ம சம்ரக்ஷகன் அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆகாசத்துல இருக்கிற ஈஸ்வரன் தான் தர்மத்தை காப்பாற்றுறார் நாம் வந்து தர்மத்தை கடைபிடிக்கிற போது அவர் பாதுகாப்புல நம்ம இருக்கும் எப்ப இறைவனுடைய பாதுகாப்புல நாம் இருக்கிறோம் என்றால் இறைவனுடைய அதாவது இறைவனால் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ள அறநறிகளை பின்பற்றும் பொழுதுதான் நாம் இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் நாம் வந்து ஐ ஆம் சோ எப்படி because i am following values and values rules and regulations therefore i am secure abdu sollame na romba paadugaappa irppadha naan unarugiren <laughs> yenendral ireivanudeya shatta thittangalai naan madikkiren kadaippidikiren ireivanudeya shatta thittangalai madithu kadaippidipadhal naan ireivan ennai paadugaappadha naan unarugiren adha artham லோகானாம் அசம்பேதாய ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய சாத்மா அபகத பாத்மா ஆத்மா விதிரு சேது அது வந்து அசம்பேதாயோட ஒரு ஃபுல் ஸ்டாப் நீங்கள் பென்சிலில் போட்டுக்கோங்க மந்திரத்தை பிரிக்கிறது இல்லை சம்பிரதாயத்தில் பிரிச்சு நேழக்க சொல்லிகிட்டே போவாங்க அதய ஆத்மா சசேதுர் விதிருதிரேஷாம் லோகானாம் அசம்பேதாயனைதகும் சேதுர் சேத்து மகோராத்திரே தரத்து நீ காலம்புற பாராயணம் பண்ணாங்க பார்த்தீங்களா இன்னும் ஸ்பீடு அது விஷ்ணு யாமதேவா பதிரம்பீமா கஷபர் ரஜத் ரங்கேஸ்வாகும் சுத்தின இந்திரோ விரத்ரவ சுனூ விஷ்வேதாஸ்வஸ்தனோ அரிஷநேமி சுஸ்தினோஸ்பதிர் தாத்துவம் சாந்திஷாந்திசாந்திஆபமாசுரா அஸ்மாதோமுத அக்னிர்வாதிஷ்டூரியச்சரத்யா இல்லாட்டிஅப்டி மெதுவாக சொன்னாங்கன்னு இங்கே இப்போது வரைக்கும் பண்ணிட்டுருக்கணும் ரெண்டரை மணி நேரம் ஆயிடும் ரெண்டரை அது பண்ணியே ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு இத்தனை இருக்குகள் மாத்தி மாத்தி மாத்தி வருது எவ்வளவு எல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துல பெரியவங்களும் அந்த காலத்தில் பொருள் குறைவு இதெல்லாம் பண்ற சக்தி அதிகமா இருந்தது இப்ப பொருள் நிறைய இருக்கு சக்தி குறைஞ்சு இருக்கு நம்ம திரும்ப திரும்ப புல மின்னே இருக்கக்கூடாது அட் நைத்தம் சேத்துமோரா தரத்தரத்தரா தரத்தோக தரத்திருத்தம் தரத்தே பாப்மன அவரே அத்த அபத்த பாப்மாக்க ரொம்ப அழா இருக்கு அதாவது இந்த ஈஸ்வரனை இரவும் பகலும் அடைவதில்லை இரவும் பகலும் அடைவதில்லை இரவும் பகலும் அடைவதில்லைன்னா அவருக்கு பிறப்பு இறப்பு இல்லை அவருக்கு வளர்ச்சி தேய்வு இல்லை அவருக்கு ஆயுசு கிடையாதுன்னு அர்த்தம் ஆயுசு கிடையாதுன்னா இல்லவே இல்லை நினச்சிக்க கூடாது யாண்டும் இருப்போம் நித்யகான்னு அர்த்தம் நித்யாங்கிறத பிரசன்ட் பண்ணுற விதம் பாருங்கள் இந்த லாங்குவேஜ் எப்படி இவருக்கு பகலும் இரவும் இல்லை பகலும் இரவும் இவரை அடைய முடியாது சங்கராச்சாரியார் தரணசப்தா இங்கே இந்த தரணப்தேன பிராப்தி அற்ற அபிப்பிரேதா நான் அத்திக்ரமணம்ங்கிறார் சாதாரணமாக தரதின் தரத்தினா கடக்கிறான்னு அர்த்தம் ஆனா இரவும் பகலும் இவனை கடக்க முடியாது இங்கே கடக்கிறதுனா என்ன சொல்றார் எங்காவது குடம் மண்ணை கடக்க முடியுமா அப்படிங்கிற குடம் மண்ணை கடக்க முடியுமா குடம் மண்ணை கடக்காது குடம் மண்ணை அடைய முடியாது நீ ஒரு பேர் வச்சிருக்க குடம்னு மண்ணுக்கு அது மாதிரி காலங்கள் இந்த கடவுளை நம்ம தமிழில் சொன்ன நல்லா இருக்கு காலங்கள் கடவுளை அடைய முடியாது காலமானது கடவுளை அடைய முடியாது ஏனென்றால் அவர் காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடு அப்படின்னு குமரகுருவர் பாடிவிட்டார் காலத்தை கடந்தவர் கால அதித்தஹா கால ஆதாரா காலத்திற்கு ஆதாரம் காலத்தை கடந்தவர் ஆகவே அவர் காலம் அவரை அடைய முடியாது என்ன என்ன அர்த்தம் அவர் நித்தியமானவர்னு அர்த்தம் எட்டினல்னு அர்த்தம் எட்டணுன்னு நேரம் சொல்லப்படாதோ நித்தியம்னு சொல்லப்படாதோன்னா அப்படி சொன்னால் நீங்கள் எல்லாம் இப்படி உட்காந்து விசாரமாக பண்ணுவீங்க நீங்கள் இல்லை நானும் பண்ண முடியுமா நீங்கள் பண்ண முடியுமா நமக்கு ஒரு ஹோல்டு வேண்டாமா அதுக்காக தான் இதெல்லாம் தராதாஹா அப்புறம் அடுத்த சொல்ற ந ஜரா தரத்தி தரத்தையும் சப்ளை பண்ணிக்கணும் முதுமை இவரை அடையாது நிருத்யுகூ புரியுமே மரணம் இவரை அடையாது துக்கம் உண்டான்னா சூக்மசரீரம் இருந்தால் தானே ஸ்தூல சரீரம் இல்லாததினால இவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை முதுமையும் இல்லை இவர் வயசும் இல்லை நிறவயவகா அப்புறம் சூக்ம சரீரம் இல்லை மனசுன்னு ஒன்னு இருந்தா தானே கவலைங்கிறதுக்கு நோக்க இல்லை ந சுக்ருத்தம் சுக்ருதம் புண்ணியமும் இல்லை புண்ணியம் இவரை அடைய முடியாது அப்படின்னு அர்த்தம் புண்ணியம் இவரை அடைய முடியாது புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம் பாவம் ந துஷ்கிருதம் துஷ்கிருதம் பாபமும் இவரை அணுகாது இவர் புண்ணியமற்றவர் இவர் பாபமற்றவர் கவலையற்றவர் சாவற்றவர் முதுமையற்றவர் இரவும் பகலும் அற்றவர் அற்றவர்ங்கிற வார்த்தை ஆனால் உபநிஷத்து சொல்வது என்னென்னா இரவும் பகலும் இவரை அடைவதில்லை முதுமை இவரை அடைவதில்லை சாவு இவரை அடைவதில்லை கவலை இவரை அடைவதில்லை புண்ணியம் இவரை அடைவதில்லை பாபம் இவரை அடைவதில்லை சர்வே பாப்மான சர்வே பாப்மான அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னது சொல்லாதது எல்லாமே இவர்கிட்ட கிடையாது அப்படிங்கிற உக்தா அனுக்தாச்ச அந்நே சர்வே பாப்மான உச்சியந்தே எல்லாம் வாட் அவர் இந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் துவந்துவங்கள் கிடையாதுன்னு அர்த்தம் பாப்மான அர்த்தம் எந்த இருமைகளும் அத்தா அஸ்மாத்து சேத்தோகோங்கிற சிங்கராஜனர் அஸ்மாத் ஆத்மனஹா சேதோஹோ பஞ்சமீ பக்தி ஏகவச்சனம் இந்த சேத்துவினிடம் இருந்து விலகி விடுகின்றன கிடையாது இருமைகள் அனைத்தும் இவரிடத்தில் இவரை அணுக முடியாது இருமைகள் இவரை அணுக முடியாது இவரை வந்து பெயர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் டச் பண்ண முடியாது இல்லை ஈஸ்வரனுக்கு லட்சணம் ஆஹா அதனால என்ன அத்தஹா அது மாத்திர ஏஷஹா அபகத பாப்மா ஏற்கனவே சொல்லப்பட்டது முதல் கண்டத்திலேயே பார்த்துட்டோம் அந்த அபகத பாப்மா ஏஷ பிரம்ம லோகஹா இதுவே ஈஸ்வரன் இவர்தான் இறைவன் அப்படின்னு உபாசிய தேவத்தையினுடைய லக்ஷணம் இறைவனுடைய இலக்கணம் இவ்வாறு சொல்லப்பட்டது அடுத்த மந்திரம் இந்த மந்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப அழகான மந்திரம் இறைவன் தர்மத்தை காப்பவர் உலகம் பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தர்ம நியத்திகளை உண்டு பண்ணி அதை பாதுகாப்பவர் இவருக்கு இருமைகள் இல்லை இவருக்கு ஸ்தூல சரீரமோ சூக்ம சரீரமோ காரண சரீரமோ கிடையாது அப்படின்னு அர்த்தம் அதெல்லாம் கிடையாது ஏன் வச்சுக்கணும் எல்லாம் தியானத்துக்காக இருக்கார் அதுதான் நீன முடிஞ்சு போயிடும் பாடம் முடியவே இல்லை போயிட்டே இருக்கு தியானம் பண்ணு தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு அதை பழகிண்டே இருக்காங்க ஏன்னால் நிறைய பேருக்கு என்னென்னா ஏதாவது ப்ரோக்ராம் வேணும் நீ பிரம்மம்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னா சரி இதெல்லாம் பண்ணு நிறைய பேருக்கு என்னென்னா ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் அது வேணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஒன்று படிச்சுன் இருக்கணும் இல்லாட்டி பாடம் சொல்லிகிட்டு இருக்கணும் தியானம் பண்ணணும் ஏதாவது நமக்கு வந்து இந்த உடம்பு நகி தேக பிருதா சக்கியம் தியக்தும் கருமான்சேஷதஹா சும்மா இருக்க முடியாது இதனால் எல்லாருக்கும் இந்த நீ அதுக்கப்புறம் தான் நீ சித்தனாயிட்ட எதிரி யாதிருச்சிக்கோ பவேத் நிஸ்திரை குண்ணே பச்சி விஜரதாம் கோ நிஷேதா அப்படின்லாம் சொன்ன நிறைய பேரால் அசிமுலேட் பண்ண முடியாது ஆகையினால்தான் இப்படி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை போட்டு அப்படி தியானம் பண்ணு இப்படி தியானம் பண்ணு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறது எல்லாம் உபாசனை அடுத்த மந்திரம் படிக்கலாம் தேத்தும் சேத்து தீர் சன் அனன் விசன் அவிபாபி சன் அனுப்ப சேத்து தீர் அபிஷ்போயை தேத்து தீர் अविद्धो अनुपतापी அன்போ सेतुं உமாத்தும் சேத்து தீர் அப்பமரேவி சிபாஹ்யேஷபிரம் இவ்வளவுகள் இருக்கின்றதால் என்னெல்லாம் சிறப்பு விதிருமீர தர்மசம்ரக்ஷகா அறவாழி அந்தணன் சேத்துர் விதிருத்தி இஸ்இக்குவல் டு அறவாழி அந்தணன் திருக்குறள் சேர்றது பாருங்க அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது ரொம்ப கடவுள் வாழ்த்துலேயே வந்துடுறது அறவாழி அந்தனுங்கிறது அந்த அர்த்தம் அஹ எனவே தஸ்மாத் எனவே ஏதகும் சேத்தும் தீர்த்துவா தீர்த்துவான் பிராப்பியன் அர்த்தம் இந்த ஈஸ்வரனை அடைந்து எந்த ஈஸ்வரனை ஸ்தூல சூக்மசரீரம் இல்லாத தர்மசம்ரக்ஷகனான இந்த ஈஸ்வரனை தீர்த்துவான் என்ன அர்த்தம் தேடி அறிந்து தியானம் செய்து வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு இதனுடைய தன்மையை நன்கு அறிந்து அதனை ஆழ்ந்து தியானம் செய்து ஆழ்ந்து எண்ணி எண்ணி என்ன பண்றது பண்ணினா என்ன ஆகும்னா அந்த சன்னந்தோபவதி பார்வையற்றவனாக இருந்தபொழுதினும் அவன் பார்வையற்றவனாக ஆவதில்லை பார்வையற்றவனாக இருந்த போதிலும் அவன் பார்வையற்றவனாக ஆவதில்லை அந்த சன் அனந்தோபதி அந்த அண்ணா பார்வையற்றவன் குருடன் இப்படி சொல்லக்கூடாதுன்னு படிச்சிருக்கோம் பார்வையற்றவன் பிளைண்ட் பார்வையற்றவன் பார்வையற்றவன் தன்னை பார்வையற்றவனாகக் கருதுவதில்லை ஐயோ கண்ணில்லாத கபோதி சாமின்னு அவன் சொல்ல மாட்டான் இந்த பாடத்தை அவன் படித்தான்னு சொன்னால் ஒரு பார்வையற்றவனுக்கு இந்த உபதேசம் செய்யப்படுமானால் இந்த சுவாமி விவேகானந்தருடைய உபதேசத்துலலாம் வரும் இந்த ஞானத்தை நீங்கள் கடைகளிலே போய் சொல்லிக் கொடுங்கள் ஒரு மீனவனுக்கு சொன்னால் அவன் சிறந்த மீனவனாவான் ஒரு வியாபாரிக்கு சொன்னால் அவன் சிறந்த வியாபாரி ஆவான் சொல்லுவார் வரணுமே வகுப்புக்கு லாடி நம்ம தான் கடைவாசலில் போய் நின்று பேசணும் என்ன கடை வியாபார கடைவாசலில் போய் அங்க போய் இங்க போய் பேசணும் அவர் விவேகானந்தர் இன்ஸ்பயர் பண்ணிவிட்டார் சொல்லிவிட்டார் நீங்கள் இதை போய் அவனுக்கு சொல்லுங்கள் இவனுக்கு சொல்லுங்கள் அங்க சொல்லுங்கள் இங்க சொல்லுங்கள் நானும் உங்கள்கிட்ட சொல்றேன் எல்லாரும் வீட்டில் போய் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க உங்க வீட்டுக்காரர் ஒருபடியாக வீட்டுக்காரராக இருப்பார் குழந்தைங்களுக்கு போய் சொல்லுங்கள் அவங்களுக்கு போய் சொல்லுங்க எனக்கே புரியலை இப்போது நாம் நான் அடிக்கடி சொல்லிருக்கேன் இல்லையா உங்களுக்கு தெரியும் இல்லையா தத்துவம் மகா தத்துவம் தத்துவம் மகா தத்துவம் என்ன தெரியுமோ அதாவது பாடம் சொல்கிற போது எனக்கு மாத்திரம் புரிஞ்சு உங்களுக்கு புரியாமல் பாடம் சொன்னால் அதுக்கு பேர் தத்துவம் சாமிக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு ஆனால் அவர் சொல்றது நமக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னா அதுக்கு பேர் தத்துவம் சாமிக்கே புரியுமோ புரியாதோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது பேர் மகா தத்துவம் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவருக்கே புரிஞ்சிருக்குமோ புரியாதோன்னு தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் மகா தத்துவம் கண்டிப்பாக மகா தத்துவம் குரு கிருப்பையினாலே தத்துவமா இருந்தா இருக்கலாம் கண்டிப்பாக மகா தத்துவம் இல்லை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுவும் இதுவும் மகா தத்துவம் நினைச்சுடாங்க ஆஹ் அந்தஸ்தன் அனந்தோ பவதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு ரொம்ப அழகாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது அவனுக்கு ஸ்தூல சரீர அபிமானம் போயிடும் அபிமானம் போயிடும் தேகாத்ம புத்தி போயிடுமா ஏன்னா கண்ணுங்கிறது ஸ்தூல சரீரம் எனக்கு கண்ணு இல்லையே அப்படின்னு துக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் துக்கப்பட மாட்டானா நிறைய பேர் கண்ணு இருந்து ஒன்று உருப்பிட்ட மாதிரி தெரியல நமக்கு இதுதானே இல்லை கண்ணுடையர் என்பவர் கற்றோர் அந்தக கவிராயர்லாம் இருந்திருக்காங்க பார்வையே கிடையாது பிறவியிலேயே பார்வை இல்லாதவங்கள்லாம் பெரிய கவிஞர்களாக இருந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் புலவர்களெலாம் இருந்திருக்காங்க ஒருத்தருக்கு கால் சரியில்லை ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது கால் சரியில்லாதவர் கண்ணு தெரியாதவர் கழுத்தில் நேரில் தோளில் உட்காந்துக்கு வாராம் வழி காட்டுவாராம் இவர் போவாராம் அவரை தூக்கிட்டு இவர் போவார் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க இல்லை நம்மள்கிட்ட இருக்குது லைப்ரரியில் இருக்கிற புஸ்தகங்கள்லாம் லவர்கள் அனந்தோ பதி புரியா பார்வையற்றவனாக இருந்த போதிலும் தன்னை பார்வையற்றவனாக கருதுவதில்லை கண்ணு கண்ணு தானே இல்லை ஐ I, ஐ என்னது என்ன ஐனா பிளைண்ட் ஐ ஐ ஆம் நாட் பிளைண்ட் அவ்வளோதான் அது கொஞ்சம் சொல் எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குன்னு தோணும் உபனிஷ சொல்றது அவனுக்கு அந்த அபிமானம் போயிடுமா நான் பார்வையற்றவன் என்கிற துன்பம் அவனுக்கு நீங்கிவிடும் அனந்தோபவதி அப்புறம் என்னது வித்தோபவதி வித்த வித்தாசன் அழியும் உடம்பை அழிந்த அழியாதவனாக தன்னை கருதுகிறான் உடல் அழிந்தாலும் தன்னை அழியாதவனாக அவன் உணர்கிறான் அப்புறம் அடுத்தது அதாவது நோயுடையவனாக இருந்த போதிலும் தன்னை நோயற்றவனாக உணர்கிறான் பார்வையற்றவனாக இருந்தாலும் தன்னை பார்வையற்றவனாகக் கருதுவதில்லை அனந்தோபவதி அப்புறம் அடுத்தது என்ன பார்த்தோம் அழியக்கூடிய உடலாக இருந்தாலும் தன்னை உடல் அழிந்தாலும் தான் அழிவதாக அவன் கருதுவதில்லை அடுத்தது நோயுற்றாலும் தான் நோயுறுவதாக அவன் கருதுவதில்லை உபதாபி சன் அனுபதாபி பவதி உபதாபின்ன அதாவது நோய் உப்பதாப்பி தாப்பினா துக்கம் தாப்பம் தாப்பா அஸ்ஸி அஸ்தி இப்பி நோய் வந்தோ ஏதோ பிரச்சனை இமோஷனல் ப்ராப்ளம் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் அதை பற்றி அதை அஃபெக்ட் பண்ணுறது இல்லையா அவனு ஞானத்தினால இந்த உபாசனையினால் அது மாத்திரமல்ல அகோராத்திரே நஸ்தா அவனுக்கு இரவும் பகலும் இல்லை அது இரவும் பகலும் இல்லை நக்தமபி ஆத்மாவுக்கு இரவும் பகலும் இல்லாததினால இவனுக்கும் இரவும் இல்லை ஆனால் இவன் எப்பவும் பகல்லையே இருக்கானாம் அப்படி சொல்வது இரவும் பகலும் இந்த கீதையில் வருது இல்லையா யானிஷா சர்வபூதானாம் அது மாதிரி இது ஈஸ்வரனுக்கு இரவும் பகலும் இல்லை எனவே இவனுக்கும் இரவு இல்லைன்னு சொன்னா போற இரவும் பகலும் இல்லைன்னு சொல்லக்கூடாதோ இவனுக்கு இரவு இல்லை பகல் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது பகல் மட்டுமே இருக்கிறதுனா என்னர்த்தம் எப்பொழுதும் அவன் பிரகாசமாக இருக்கிறான் தெளிவாக இருக்கிறான் என்பது வரும் அது மாத்திரம் இல்லை அப்பப்போ இல்லை எப்பவுமே கிளியராக இருக்கானாம் சக்ருத்பாதகா சக்ருத்விபாதான்னால் எப்பவும் பெரும் ஒரே மாதிரி இருக்கிறான் அந்த அந்த உபாசனையினால் அப்படி இருக்கான் சங்கராச்சரிய சொல்கிறார் விக்னஸ்ய விஜப்திஹி ஆத்மஜ்யோதிஹி ஸ்வரூபம் அகஹா இவ அந்த அறிவை பெற்று ஏதாவது பலன் இந்த ஈஸ்வரனை உபாசனை பண்ணினா என்ன கிடைக்கும்னா அகம் பிரஸ்மிட்டுக்கு போன பிறகும் அப்படியேதான் இருப்பான் அது எங்க இருக்கு கேட்காது நான் சொல்றேன் தீவிர ஜிக்யாசுவா இருந்தீங்கன்னா உபாசனை பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த கேம்ப் ரொம்ப பலன கொடுத்துடும் அதில் என்ன சந்தேகம் ஆக அந்த ஈஸ்வர இந்த எப்பவுமே அவன் வந்து பகல்லே இருப்பான்னா என்ன அர்த்தம்னா அவன் ஞானத்தை அடைந்து முக்தியிலேயே நிலைத்திருப்பான் அந்த முக்தி அவனை விட்டு விலகாது இந்த உண்மையை உணர்ந்ததினால ஈஸ்வர உபாசனை பண்ணினதனுடைய பிரயோஜனமாக இது சொல்லப்படுகிறது அடுத்த மந்திரத்தையும் படிச்சு விடலாம் தத்தயே வைத்தம்விந்தி திரமலோக்கோக்கா कामचारो कामचारो காமச்சாரோ கடைசி மந்திரத்தில் ஏஷப் பிரம்மலோகா சொல்ல விட்டு போயிடுத்து இதுவே பிரம்மலோகம் பிரம்மலோகம்னா என்ன இதுவே ஈஸ்வரன் பிரம்மைவ லோகா பிரம்மலோகா இதுவே அந்த ஈஸ்வரன் இதுதான் ஈஸ்வரன் இவர் ஈஸ்வரன் தத்ய பிரம்மலோகம் இப்போ ஒரு கண்டிஷன் போடுற இந்த தியானத்துக்கு ஒரு கட்டுப்பாடு அவசியம் இந்த ஈஸ்வரனை தகர வித்தியை ஒரு சககாரி சாதனம் இருக்கிறது இதுவரை என்னெல்லாம் பார்த்துருக்கோம் மறந்து வேணும் உடம்புக்குள்ள ஹயம் இருக்குது ஹிரதயத்தில் ஆகாஷம் இருக்குது அந்த ஆகாசம் ஈஸ்வரனாக இருக்கு அந்த ஈஸ்வரனுக்கு எட்டு குணம் இருக்குது அந்த ஈஸ்வரனை தியானம் பண்ணினா நினைச்சதெல்லாம் நடக்கும் சத்திய காமா சத்திய சங்கல்பா ஆனால் இதை என்ன ஆகும் சுதந்திரம் போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் காம கர்ம இதை வந்து நினச்சதெல்லாம் நடக்காது எல்லாத்துக்கும் அடிமையாயிடுவோம் பந்தப்படுவோம் அப்புறம் வந்து நிலையில்லாததையே சார்ந்திருப்போம் அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்புறம் பிரம்மனுடைய லட்சணங்கள்லாம் அனிர்த்தாபிதானம் ஹிரண்ய நிதி சம்பிரசாதம் ஹயம் சத்தியம் இதெல்லாம் பார்த்துட்டோம் லட்சணங்கள்லாம் பார்த்துட்டோம் இப்ப என்ன சொல்றாருன்னா இந்த தியானம் பண்றதுக்கு பிரம்மச்சரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபகா என்று பதஞ்சலி யோகசூத்திரம் சொல்லுகிறது ஒரு அன்பர் சொன்னார் ஒரு மகாத்மா சொன்னார்னு ஒரு அன்பர் சொன்னார் அதாவது உயர்ந்த பொருளை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாழ்ந்த எண்ணங்களை விட்டுடுறது தான் மேலான பொருளை உணர வேண்டும் என்பதற்காக கீழானவற்றை விட்டுவிடுவதுதான் பிரம்மச்சரியம் அது ஒரு பிரசன்டேஷன் ஆஹ் பிரம்மச்சரியம்னா நம்ம பழக்கத்தில் சொல்லிட்டு இருக்கோமே அதுக்கு பேரு வந்து என்ன சங்கராச்சாரியர் சொல்றார் பிரம்மச்சரியேன ஸ்திரீ விஷய திருஷ்ணா தியாகேன நேரடியா மூஞ்சி அடிச்சு மாதிரி சொல்றார் அதாவது எதிர்ப்பால் இன் என இனக்கவர்ச்சியிலிருந்து விடுபட வேண்டும் விஷய ஸ்திரீ விஷய திருஷ்ணா தியாகேன திருஷ்ணான்ன தர்ஸ்ட் ஸ்திரீ விஷய திருஷ்ணா தியாகேன அது மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருத்தியை ஜெயிக்கணும் அதனால தான் இது கிரகஸ்தாசிரமம் முடிஞ்சு வானப்பிரஸ்து மாதிரி வரும்போது தான் இது சொல்கிறாங்க பெரும்பாலும் அதனால் கிரகஸ்தாசிரம தர்மத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தர்மமாக இருக்கணும் ஆனால் இந்த ஈஸ்வர உபாசனை பண்ணுறவனுக்கு பிரம்மச்சரியம் முக்கியமான நியமாக சொல்றார் சொல்றார் அந்த பிரம்மச்சரியேன ஆச்சாரிய உபதேசம் அணுவிந்தி இங்கே நம்ம கீதையில் படிச்சிருக்கோம் எதக்ஷரம் வேத விதோ வதந்தி விசந்தி வீதரா சர்வாச்சோமச்சரியிரே எமதர்மராஜா இதில் சொல்ற கட்டோபனத்தில் அது பகவத் கீதைக்கு அதுக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்கு அவர் வந்து சர்வே வேதா எத் பதமாக இங்கே எதக்ஷ எட்டாவது அத்தியாயத்தில் வருகிறது எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விசந்தி வீதராகா எதிச்சந்தோ பிரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷே வீட்டிலும் வரும் பிரம்மச்சாரி விரதேஸி மனசம்யம்யா ஆறாவது அத்தியாயத்தில் வருகிறது இதெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கணும் ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இந்த மந்திரங்கள்லாம் ஸ்லோகங்கள்லாம் ந தபஸ்தப இத்தியாகு தவமெல்லாம் தவமல்ல ந தபஸ்தபு பிரம்மச்சரியம் तपोत्तमं ஒரு ஸ்லோகம் தவங்களெல்லாம் தவம் அல்ல பிரம்மச்சரியந்தான் உத்தமமான தவம் ஊர்துவரேதா பவேத்யசிய ச தேவோ நத்து மானுஷா இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய விந்துவை எவன் தாரணம் பண்ணுறானோ அவன் கடவுள் மனிதன் அல்ல ஊர்தரேதா பவேத்யசிய ச தேவோ நத்து மரணம் பிந்து பாத்தேன ஜீவனம் பிந்து தாரணாத் எல்லாம் இருக்கு நிறைய இருக்கலாம் ரொம்ப சொல்கிறதுக்கு சில சினம்தான் இருக்குது கீதையில் நிறைய இடத்துல ஸ்லோகன் சொல்கிறார் ஆச்சாரியாலே நிறைய இடத்துல சொல்கிறார் அதாவது இறைவன் மனிதனுக்கு ரெண்டு இதபாவமாக கொடுத்துட்டாரான் ஒன்று பணம் இன்னொன்று பெண் ஆண் பெண் வச்சு ஆப்போசிட் செக்ஸ் ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகமே ரொம்ப அழகு சக்கரே வேதா துவேதா பிரமம் சக்ரே வேதா ந பிரதேவன் ரெண்டு வேதா துவேதா பிரமம் காந்தாசு கனக்கேஷு ராமகிருஷ்ணபுரம் சொல்லுடைய உபதேசத்தை பார்த்துட்டே இருந்தா காமகாஞ்சனம் காமகாஞ்சனம் சொல்லிகிட்டே இருக்காரு வேதா தேதா பிரமம் சக்கரே காந்தாசு கணக்கே சுச்ச காந்தான் பெண் கணக்கம்னா பணம் கணக்கே சுச்ச இந்த பிரம்மதேவன் படைக்கிறபோது ரெண்டு விஷயத்தில் வீக்னஸோடு தான் படைச்சுட்டாராம் காந்தாசு கணக்கே சுச்ச பிரமம் தாசு தேஷ்வப்பியனாசக்த அந்த காந்தாசு கனக்கேசு அனாசக்த இது ரெண்டிலே எவன் வந்து ஒட்டிக்காம இருக்கானோ அது சொல்லியிருக்கு தாசு தேஷ்வியனாசக்தா சாட்சா அவன் பரமேஸ்வரனா நரா மனித வடிவிலே இருக்கின்ற கடவுள் பெண்ணிற்கும் பொ வசப்படாதவன் இன்னொே சேர்த்துக்கணும் புகழ் காமம் காஞ்சனம் கீர்த்தி இந்த காம காஞ்சன கீர்த்திக்கு வசப்படாதவன் இறைவனுக்கு நிகரானவன் அவன் இறைவனே சாட்சா நர ஆக்கிருத்தி மனித வடிவிலே இருக்கின்ற இறைவன் என்று சொல்லியிருக்கு ஆகையினால் நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பிரம்மச்சரியத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறது நிறைய குழந்தைகளை பெற்றுக்கோன்னு இதே சாஸ்திரம் தான் சொல்கிறது அதே சாஸ்திரம் தான் சொல்கிறது பிரம்மச்சரிய விரதமும் முக்கியம்னு சொல்கிறது ஆக தர்ம பிரஜைகள் நிறைய உண்டாகட்டும் அதே சமயம் பிரம்மச்சரிய விரதமும் அவசியம் அதுக்கெல்லாம் நிறைய மந்திரங்கள் வேதத்தில் இருக்குது ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்கு நிறைய திரும்ப திரும்ப வருது ஆக இங்கே என்ன சொல்றதுக்கு ஏதம் பிரம்மலோகம் இந்த இறைவனை பிரம்மச்சரியேன பிரம்மச்சரிய விரதத்துடன் அணுவிந்தி எவர்கள் தியானம் செய்கிறார்களோ ஆச்சாரியர் விடவே மாட்டேங்கிற திரும்ப திரும்ப சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் அனுவிந்தி சாஸ்திரம் ஆச்சாரியனுடைய உபதேசத்தை சார்ந்து எவன் தியானம் பண்ணுகிறானோ சுவாத்ம சம்வேத்யதாம் ஆபாதயந்தி தன்னிடத்திலேயே இருக்கின்றார் என்பதை தன் ஸ்வரூபமாகவே இருக்கின்றார் என்பதை அவன் தியானிக்கிறானோ பாவனை இறைவன் தன் ஸ்வரூபமாகவே இருக்கிறார் என்று எவன் தியானிக்கின்றானோ தேஷாமேவ அப்படி பிரம்மச்சரிய சாதனத்தை உடையவனுக்கு பிரம்மவிதாம் ஏஷப் பிரம்மலோகா அவனுக்குத்தான் இந்த இறைவன் அடையப்படுவார் எவனொருவன் பிரம்மச்சரிய விரதத்துடன் ஆசிரியருடைய உபதேசத்தோட குருகுலவாசம் பண்ணு பிரம்மச்சரியங்கிறது இன்னொரு லட்சணம் இருக்கு குருகுலவாச லட்சணம் குருகுலத்தில் இருந்து படிக்கிறதுக்கு பேரும் பிரம்மச்சரியம்னு பேர் பிரம்மச்சாரின்னா வேத நடப்பவன் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு பிரம்மன்னா வேதம் சரத்தினா நடப்பவன் வேத நடப்பவன் அறிவு வாழ்பவன் அறிவுபூர்வமாக ஒழுக்கமாக வாழ்பவன் அவனுக்கு பெயர் பிரம்மச்சாரி ஏஷ பிரம்மலோகா தேஷாகும் சர்வலோ அவனுக்குத்தான் இந்த பிரம்மலோகம் இறைவன் கிடைப்பார் இல்லை நீங்கள் போட்டுக்கணும் அவன் மோ மோக்ஷத்தை அர்த்தம் தேஷாகும் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி அவனுக்கு ஏற்கனவே சொன்னதுதான் அவனுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் எண்ணிய எண்ணம் எல்லாம் எழுதிலே வெற்றி எய்தும் பாரதியார் பாடுற மாதிரி எண்ணிய எண்ணமெல்லாம் எழுதிலே வெற்றி எய்தும் பண்ணிய முயற்சியெல்லாம் பயனுற ஓங்குமாங்கே எண்ணிய எண்ணமெல்லாம் எழுதிலே வெற்றி எய்தும் திண்ணிய கருத்தினோடும் சிரத்திடும் முகத்தினோடும் நன்னிடும் ஞானபானு நாம் நன்கு போற்றின் நீ சொல்கிறாங்களே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞானபானுங்கிறது ஒரு பத்திரிகை சுப்பிரமணிய சிவா ஆரம்பிச்சார் அந்த பத்திரிகையை வாழ்த்தி பாடின பாட்டு பாரதியார் சுப்பிரமணிய சிவா ஞானபானுன்னு ஒரு பத்திரிகையை தொடங்கினார் அந்த பத்திரிகையை புகழ்ந்து பாரதியார் ஒரு பாட்டு பாடினார் அந்த பாட்டு தான் பண்ணிய முயற்சியெல்லாம் பயனுற ஓங்கும் ஆங்கே எண்ணிய எண்ணமெல்லாம் எளிதிலே வெற்றி எய்தும் திண்ணிய கருத்தினோடும் சிரத்திடும் முகத்தினோடும் நன்னிடும் ஞானபானு அதனை நாம் நன்கு போற்றின் பாட்டுக்குரு புலவன் பாரதி நான் ஆக சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி முக்தோ பவதி எல்லாத்தையும் அவன் அனைத்தும் ஆயிடுறான் அர்த்தம் நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை உபனிஷத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா சோஷ்ணு தே சருவான் காமான் சக தைத்ரிய உபனிஷத்தில் படிச்சிருக்கோம் அந்த அர்த்தத்தில் தான் சொல்லுகிறது இந்த கண்டம் நிறைவு பெறுகிறது ஆக இத்தனை நேரம் சொன்னது இப்ப ஒரு சாதனத்தை சொல்லிட்டார் இன்னும் இந்த சாதனத்தை புகழ்ந்து பேசப் போற பிரம்மச்சரியத்தை புகழப்போற பிரம்மச்சரிய ஸ்துதி பிரம்மச்சரியத்தின் அவசியம் பிரம்மச்சரியத்தின் மேன்மை இதை சொல்லப் போகிறார் நாளை படிப்போம் ஓம் அப்பியாயன் துமமாங்கானி வாக்ோத்திரோமிஷம் மாஹம் மாமாத் அனராக்கண அனராக்கணம் மே அது ओम தரத்தைய உஷத்சுமாயி சன் ஓரி ஓ ஆதிகுநாமி